ோசியோ சாட்சை பாக்கிவா நிதியதி मोक्षैक पाकस्य யனைபியோ சாட்சா மோட்சை பாக்கிவானம் வினா मोक्ष நிதிய மோட்சம் என்று இங்கே ஆச்சாரியர் சொல்லுகிறார் இப்போ நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க முக்தி அடைய முந்நூறு வழிகள் முக்தி அடைய மூன்று வழிகள் முக்தி அடைய முப்பது வழிகள் எல்லாம் மூமும் கரெக்டாக வரணும் அதில் நீங்கள் முப்பது போடுங்கோ மூ மூணு முப்பது முந்நூறு மூவாயிரம் லட்சம் மூணு கோடி என்ன வேணாலும் போட்டுங்க மோக்ஷத்துக்கு எத்தனை வழி நிறைய பேர் இந்த உதாரணமெல்லாம் சொல்லுவாங்க ஆல் ரோட் நீட்ஸ் டு ரோம் இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபேமஸ் அது பழைய அது என்ன இங்கிலீஷ்கார புஸ்தகம் படித்து படித்து நமக்கு நம்ம புத்தகம் மறந்து போயிடுது மகாபாரதியாக கோட் பண்ண முடியும் மகாபாரதமோ ராமாயணமோ திருக்குறளோ நம்ம தேசத்து புத்தகத்தை கோட் பண்ண முடியாது ஆகினாலும் இதெல்லாம் எல்லா எல்லா ரோடுகளும் எல்லா பாதைகளும் ரோம் நகரத்தையே நோக்கி செல்கின்றன ஆல் ரோட்ஸ் ரோட்ஸ் ஆர் நீட் டு ரோமா ஆ லீட் டு ரோம் வச்சுங்க அதனால் நீங்கள் கர்மத்தினால் மோற்றம் அடையலாம் பக்தியினால் மோற்றமடையலாம் ஜ தியானத்தினால் மோற்றமடையலாம் சமூக சேவையினால் முக்தி அடையலாம் இப்படி முக்தி அடையிறதுக்கு நிறைய சாதனங்கள் இருப்பதாக பெரும்பாலும் நிறைய புத்தகங்கள் இருக்குது எப்படி வேணாலும் அடையலாம் அப்படின்னு அப்படின்னா மோட்சம்னால் என்னென்ன சொல்லாமல் மொட்டையாக எப்படி வேணாலும் அடையலாம்னு எப்படி சொல்ல முடியும் முதல்ல மோட்சத்தை டிஃபைன் பண்ணணும் மோட்சங்கிறது மொட்டையாக வச்சுன்னு விட்டா அப்படிலாம் சொல்ல வேண்டி வரும் இப்போ நம்ம மோக்ஷத்தை எப்படி சொல்லியிருக்கோம் மோக்ஸ்வரூபம் என்னது மோட்சம் சித்தம் அது ரொம்ப முக்கியம் மோக்ஷம் சாத்தியம் அல்ல மோக்ஷம் அடையப்படுவதல்ல மோட்சம் இங்கேயே இப்பொழுதே இருக்கிறது மோட்சங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் முக்தி முக்திகின்னு சொல்லலாம் மோக்ஷகான்னு சொல்லலாம் மோக்ஷான்னு சொன்னால் புல்லிங்கம் முக்திகின்னு சொன்னால் ஸ்திரீலிங்கம் சப்தம் அது ஆக்தி அடையறத்துக்கு எப்படி வேணாலும் அடையலாம் நீங்கள் என்ன பண்ணாலும் மோக்ஷம் கடவுள் கொடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அப்படி இல்லைங்கிறது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு மோட்சத்துக்கு ஒரே வழி ஞானம் ஒன்றே வழி அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லலாம் அப்போன்னா ஜபம் வேண்டாமா தியானம் வேண்டாமா கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாமா பூஜை பண்ண வேண்டாமா அப்படின்னு வேண்டாம்னு நம்ம சொல்லலை அதனால் சில பிரயோஜனம் இருக்குது மனத்தூய்மை பெறத்துக்கு நிறைய வழி இருக்குது முக்தி அடையறத்துக்கு ஒரே வழிதான் இருக்குது மனத்தூய்மைக்கு பல மார்க்கங்கள் முக்திக்கு ஒரே வழி என்பது அத்வைத வேதாந்த சித்தாந்தத்தினுடைய உபதேசம் நீங்கள் புஸ்தகமெல்லாம் படித்து பார்த்தா வந்து கண்ணப்ப நாயனார் எப்படி மோட்சம் அடைஞ்சார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது அங்கே பக்திக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அது சொல்லப்பட்டுருக்கே தவிர ரொம்ப டீப்பாக விச்சாரம் பண்ணால் நிறைய பிரச்சனை வரும் எல்லாம் விச்சாரம் பண்ணாமல் சும்மா சொன்னதை சரின்னு கேட்டுட்டே போயின்ண்டே இருந்தால் ஒன்றும் சிக்கலே இல்லை புத்தியை உபயோகப்படுத்தி அது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டால் மாறிடும் ஆகா நம்ம என்ன சொல்கிறோம் நிறைய பேர் நினச்சின்னு இருக்காங்க இப்படி எல்லா புஸ்தகத்துலேயும் இருக்குது நீங்கள் எவ்வளோ பெரிய இயக்கங்களில் நிறைய சாமியார்களே சன்னியாசிகளே அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த அத்வைத சம்பிரதாயத்தை முறையாக படித்த சுவாமிகள் அப்படி சொல்ல மாட்டாங்க முறையாக படிக்காதவங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சம் படித்தவங்க நல்லவங்க எல்லாரும் நல்லவங்க அது ஞாபகம் வச்சுக்கணும் யாரையும் நம்ம குறை சொல்லப்படாது எல்லா குணத்தில் நல்லவர்கள் அவங்க செய்யக்கூடிய காரியங்கள்லாம் உயர்ந்தது அவங்கள்ட்ட கெட்ட குணங்கள் கிடையாது ஆனால் மோட்சத்துக்கு சாதனம் என்னங்கிற போது கருத்து வேறுபாடு வருகிறது கோயிலுக்கு விளக்கு போட்டே ஒருத்தர் மோட்சம் அடைஞ்சார்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கும் ருத்ரஜபம் பண்ணே மோட்சம் அடைஞ்சு விட்டார் அப்படின்னு சொல்லி இவரை பற்றி ருத்ர பசுபதி நாயனாரை பற்றி எழுதியிருக்கோம் இப்போ அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லா அடியார்களுடைய கதையெல்லாம் படித்து பார்த்தா அவங்க அதை பண்ணியே முக்தி அடைஞ்சாங்களே சுவாமியும் நம்ம அடிய முடியாதா அப்படின்னு கேள்வி அது முக்திங்கிறது அடையப்படுவதுங்கிற கருத்து இருந்ததுன்னா இப்படி தான் சொல்லி அறிந்து கொள்ள அடைய ஏற்கனவே இருக்கிறதுன்னு தெரிஞ்சால் அதுக்கு விஷயம் வேறு அதனால் தான் நம்ம மோட்ச முதல்ல நிர்ணயம் பண்ண சொல்கிறோம் மோட்சம்னால் நீங்கள் சொல்கிற மோட்சம் வேறேன்னு வச்சுங்களேன் நாங்கள் எங்கள் மோட்சம் வேறு உங்கள் மோட்சம் வேறேன்னா நல்ல மோட்சம்னா விட்டுடுன்னு அர்த்தம் ஆகை உன்னை நான் விட்டுவிட்டேன் என்ன நீ விட்டுடு எங்கள் சுவாமி எங்கள் மதத்தில் நாங்கள் சொல்கிற மோட்சம் வேறு நீங்கள் சொல்கிற மோட்சம் வேறு அவங்க எழுதுகிறாங்க பாரு சில மதத்துக்காரங்க எழுதுகிறாங்க உன அவர் ஒருத்தரே உனக்கு சால்வேஷன் கொடுப்பார் சால்வேஷன் அது ஒரு வார்த்தை தீர்ப்பா ஆமாம் தீர்ப்பு இப்போ எல்லாம் எல்லா மெயிலையும் ஒன்று போயின்னு இருக்கு எல்லாருக்கும் ஒரு மெயில் வந்துன்ட்ருக்கு என்ன மெயில் தெரியுமோ இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு உலகமே வந்து முடிவுக்கு வரப்போகிறதான் நல்லவேடு சீக்கிரம் வரட்டும் அது என்னதுக்கு அவ்வளோ லேட்டாக வருதுண்ணா இல்லை அது நம்ம கையில் இல்லை அது அன்றைக்கி தான் வரப்போகிறதுங்கண்ணா பொய் பரப்புறதுல பார்த்தீங்கன்னா நாசாகவே சொல்லிவிடுத்தான் அதாவது எர்த்து வந்து அலைன்மெண்ட் ஆக போகிறது தான் அந்த தேர்டு டைமென்ஷன்லேருந்து ஜீரோ டைமென்ஷனுக்கு போய் பழைய ஃபோர்த் டைமென்ஷனுக்கு வரப்போகிறது தான் எது எர்த்து எர்த்தும் சன்னும் அலைன்மெண்ட் ஆகப் போகிறது தான் அப்படின்னு சொல்லி நாசாவே சொல்லி எடுத்து ஆனால் நாசா சரியாக சொல்லலை அது உண்மை அதுதான் எல்லோரும் என்ன பண்ண என்ன பண்ணுறது இந்த எல்லாருக்கு அது ஒரு உபதேசம் வேறு என்னென்னா ஒரு புது உலகம் வரப்போகிறது இந்த உலகம் அழிஞ்சு புது உலகம் வரப்போகிறது ஆகையினால் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்னா எல்லாரையும் யாரும் யாராக தப்பு பண்ணியிருந்தால் அதெல்லாம் மறந்துடுங்கோ யார் வேலையும் கோவப்படாதீங்கோ எல்லாரையும் ஹக்கு பண்ணிக்கோங்கோ அதனால் நல்லா சாப்பிட்டு தூங்குங்கோ இல்லாட்டி ப்ரே பண்ணுங்கோ வந்திருக்குமே இல்லை வந்திருக்கு அப்புறம் நான் பார்த்தேன் நாசா இதை பற்றி என்ன சொல்கிறது நாசாக்குள்ளே போய் பார்த்தேன் அவன் இந்த மாதிரி ரூமரை நம்பாதீங்கோன்னு போட்டிருக்கான் ஒரு நாள் நடக்க போகிறது இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எங்கள் பேரில் நிறைய பேர் தப்பான வதந்தியை பரப்புகிறாங்க தயவுசெய்து இந்த ரூமரை நம்பாதீங்கோ அப்படின்னு போடு ஏன்னா நமக்கு நேராக அவன்கிட்ட கேள்வி கேட்க வேண்டியதான் நாசா வெப்சைட்டுக்குள்ளே போய் கேள்வி கேட்டால் இப்படிப்பட்ட ரூமரை யாரும் நம்பாதீங்கன்னு அவன் போட்டிருக்கான் நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போன்னு இவனுக்கு எப்படி தெரியும் இது ஒரு பிரச்சாரம் போயின்ட்டு எதுக்கு சொல்கிறேன் இந்த மோக் அதாவது ஓ மோக்ஷம் அப்படி அவர் ஒருத்தரே சால்வேஷன் கொடுப்பார் இப்படிலாம் நிறைய பிரச்சாரம் நடக்கிறது ஆனால் நம்ம கொஞ்சம் விச்சாரம் பண்ணுறோம் இப்போ இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அந்யசாதனேபியோதா மோஷசாதனம் ரெண்டு பதம் இருக்குது ஏகசாதனம் சாட்சாசாதனம் ரொம்ப கவனமாக படிக்கணுது அந்நசாதனேபியா அந்நசாதனேபியான என்ன அர்த்தம் மற்ற சாதனங்களைக் காட்டிலும் இது வந்து ஐந்தாம் வேற்றுமை பன்மை साधना साधनाभ्या साधनेभ्य साधन साधने साधना साधन साधने साधना साधन साधनाभ्या साधन साधनाय साधनाभ्या साधनेभ्य साधना साधनाभ्या साधनेभ्य को संस्कृत चलु रि कष्ट साधनेभ्य साधनेभ्य न माधनगलेे अन्धनेभ्य மற்ற சாதனங்களை காட்டிலும் மற்ற சாதனங்கள்னால் என்ன பிரசித்தமாக சொல்கிற சாதனங்கள் ஒன்று ரிச்சுவல் பூஜைகள் இன்னொன்று சொல்கிறது அடுத்தது மெடிடேஷன் தியானம் அடுத்தது என்னதுன்னா ஆக்சுவலாக அதோட சேர்ந்தது தான் எதுவும் யோகம் மெடிடேஷனோட சேர்ந்தது தான் அதே வித்தியாசமாக சொல்ல உபாசனை யோகம் பதஞ்சலி மகர்ஷி சொன்ன யோகம் ஆக பூஜைகள் எல்லாம் பண்ணுறதுனால மோட்சம் அடையிறதா ஜப்பம் பண்ணுறதுனால மோட்சம் அடைய முடியுமா தியானம் பண்ணுறதுனால மோட்சம் அடைய முடியுமா நான் இவர் பொதுவாக பொட்டர் அன்னிய சாதனைபியாகனு யஜ்யம் பண்ணுறதா தானம் பண்ணுறதா தவம் பண்ணுறதா தவத்தால் முக்தி அடைய முடியுமா தானத்தால் முக்தி அடைய முடியுமா ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் இங்கே முக்தினால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இண்டிவிஜுவாலிட்டி அடியோடு போகிறது தான் முக்தி அதை மறக்காமல் வச்சுங்க இண்டிவிஜுவாலிட்டியை என்ன பண்ணுறது ஏதாவது அகங்காரத்தை லயம் பண்ணுறதா அகங்காரத்தை விசாரம் பண்ணி அறிவால் அழிக்கிறதா சொல்ல போனா இந்த அகங்காரம் தான் எல்லா ப்ராப்ளம் அப்புறம் இருக்கிறேன் அப்படின்னா அப்புறம் நான் பிரச்சனையோடு இருக்கிறேன்கிறத சால்வ் பண்ணிவிடலாம் நான்கிறதே தான் பிரச்சனை இந்த அகங்காரந்தான் மகா பிரச்சனை சாஸ்திரம் என்ன பண்ண மோக்ஷம்னா என்னன்னா இந்த அகங்காரத்தை அழிக்கிறது எதனால அகங்காரம் அழியும் மோட்சத்தை இப்போ நான் இப்படி ஒரு மாதிரி ஒரு டிஃபைன் பண்ணுறேன் அகங்கார நாஷஹா ஏவ மோக்ஷா கொஞ்சம் ஜாக்கிரதையாக புரிஞ்சு அகங்கார நாசம்னா எப்படி நாசம் நாசம் மாதிரி நாசம் நான் அகங்கார நாசத்தை பற்றியே யோசிச்சுட்டு அகங்கார நாசம் ஆகிடும் அகங்கார நாசந்தான் மோட்சம் இது ஒரு டைப் ஒரு ஒரு விதமான ஒரு விதமான உபதேசம் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் இந்த அகங்காரம் எப்படி நாசமாகும் தானம் பண்ணினா நாசமாக நான் நிறைய தானம் பண்ணேன்னு அகங்காரம் விருத்தியாகும் நான் தபஸ் பண்ணிட்டேன்னா அகம் தபஸ்வி அஸ்மி போச்சு நான் நிறைய பூஜையெல்லாம் பண்ணே நான் நிறைய பூஜை பண்ணியிருக்கேன் நான் நிறைய ஜப்பம் பண்ணியிருக்கேன் அகங்காரம் கிருத்திய விருத்தியாகுமே தவிர அகங்காரம் எங்கே போக போகிறது ஏற்கனவே முன்னால் இருந்த அகங்காரத்துக்கு இந்த அகங்காரம் பரவாயில்லையே தவிர ஆனால் இந்த அகங்காரமும் அகங்காரந்தான் ஆக அந்நிய சாதனேபியா அன்னிய சாதனைபியான்னா மற்ற சாதனங்களை காட்டிடும் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் கர்மத்தினால் முக்திங்கிறார் ஒருத்தர் உபாசனையினால் மோக்ங்கிறர் ஒருத்தர் என்ன சொல்கிறார் யோகம் ராஜயோகத்தினால் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகார தாரணா தியானம் அதனால் மோக்ஷங்கிறார் யஜத்தினால் தானத்தினால தபஸினால சமூக சோஷியல் சர்வீஸ் சமூக சேவை அவர்களுக்கு செஞ்சே ஆனால் உனக்கு மோட்சம் அப்படின்னு சொல்லலாம் அத்தனையும் இங்கே நம்ம நெக்ல பண்ணுறோம் ஆனால் ஞாபகம் வச்சுங்கோ நான் விட போகிறதில்ல இந்த ஸ்லோகத்தை சரியாக சொல்லலைன்னா மற்ற ஸ்லோகம்லாம் அப்புறம் நம்ம சரியில்லாமல் போயிடும் அதனால் ஜாக்கிரதையாக அதை நான் சொல்ல போகிறேன் இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு உடனே ஒன்று சொல்கிறேன் ஆன்மீக வாழ்க்கைக்கு எல்லா சாதனங்களும் அவசியம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பகவத்கீதையில் பதிமூணாவது அத்தியாயத்தில் எட்டாவது ஸ்லோகம் நினைக்கிறேன் எட்டாவது ஸ்லோகத்தில் இருந்து பன்னெண்டாவது ஸ்லோகம் வரைக்கும் வாழ் ஆன்மீக வாழ்க்கைக்குரிய எல்லா சாதனங்களையும் கிருஷ்ணர் அழகா சொல்லியிருக்கார் அமாநித்வ மதம் பித்வம் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியமாத்ம விநிக்கிரகா இந்திரியா जन्म ஜன்மத்துஜராவியுதோஷா அசக்ரங்க புத்தாதிஷு நமச்சித்தமிஷ்டிஷ்டோப்திஷு மயிச்சயோகிரி விவித்தேசேவித்தர்ஜனசம்சதி அதாத்மானம் தவனம் ஏதானம் எதோநியான விஷயங்களை சொல்கிறார் கிருஷ்ணர் அதில் எல்லாம் வருது கர்மயோகம் இருக்கு பக்தி யோகம் இருக்கு ராஜயோகம் இருக்கு ஞான யோகம் இருக்கு எல்லா யோகமும் இருக்கு ஆக இந்த இருவதும் தேவைன்னு சொல்லியிருக்கார் மாதிரி நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் இப்போ இப்போ அடுத்த ஸ்லோகத்திலேயே அவர் இதுலையே சொல்ல போகிறார் ஸ்லோகத்திலே எந்த உதாரணம் வரப்போறது நம்ம அதை பார்த்துடுவோம் அந்நாதன மோக்ஷாதனம் போதா என்ன்தான் மோக்த்துக்கு சாதனம் செல்ஃப் நாலெட் knowledge அறிவு சாதனம் ரெண்டு வார்த்தை போட்டிருக்கார் ஏக சாதனம் சாட்சாத் சாதனம் நேரடியான சாதனம் ஞானம்தான் டேரக்டு மீன்ஸ் இங்கிலீஷில் சொன்னால் டேரக்ட் மீன்ஸ் நேரடியான சாதனம் என்னன்னு கேட்டால் ஞானம்தான் ஞாபகம் அது மோட்சத்துக்கு ஒரே சாதனம் தாங்குறார் ஏக சாதனம் இந்த சாதனம் இல்லைன்னு சொன்னால் மற்ற சாதனமெல்லாம் பிரயோஜனம் இல்லை வள்ளுவர் ரொம்ப அழகாக ஒரு குரல் சொல்கிறார் மெய்யுணர்தலுங்கிற அதிகாரத்தில் இந்த மெய்யுணர்தல்கிற அதிகாரத்தை நீங்கள் கம்பேர் பண்ணணும் இந்த இடத்துல திருக்குறளில் மெய்யுணர்தல் அப்படின்னு இருக்குது விப்பிட்டு பார்க்கணும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ரொம்ப முக்கியம் இன்னொரு வார்த்தையும் இருக்குது வேறு இடத்துல வர்றது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதில் ஒரு குரல் புலநடக்கம் பழகினாலும் ஞானம் பெறலேன்னா மெய்யுணர்வை பெறலேன்னா அந்த புலநடக்கம் பயனற்றதுங்கிறார் புலநடக்கம் வேணும் வள்ளுவர் நிறைய இடத்துல சொல்கிறார் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டியெல்லாம் ஒருங்குன்னெலாம் சொல்கிறார் ஆனால் அதே திருவள்ளுவர் புலநடக்கம் பயின்று மெய்யுணர்வை அடையலேன்னு சொன்னால் அந்த மெய்யுணர்வு பயனற்றதுங்கிறார் ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே பயமின்றேனா பயன் இல்லைன்னு அர்த்தம் இப்போ என்ன இந்திரிய நிகிரம் வேணுமா இல்லை வேணுமா வேணுமா வேண்டாமான் இத்தனை சாதனை வேணும்னு முதல்ல சொன்னோம் ஆனால் அதுவே மோட்சத்தை கொடுத்துருமா சாதன சதுஷ்டைய சம்பத்தியே முக்தியை கொடுத்துருமான்னா சாதன சதுஷ்டையை சம்பத்தி முக்தி கொடுத்து சாதன சதுஷ்டய சம்பத்தி விசாரத்துக்கு தகுதி விசாரத்தினால தான் ஞானம் வரப்போறது ஞானம் வந்து வரப்போறது விசாரத்தினால விசாரம் பண்ணுறத்துக்கு தகுதி சாதன சதுஷ்டய சம்பத்தி சாதன சதுஷ்டய சம்பத்தி எதனால வரும் அப்படின்னுட்டா கர்ம யோகத்தினாலேயும் உபாசனையினாலையும் மற்ற சாதனைகளால தான் சாதன சதுஷ்டய சம்பத்தி வரும் அது தெளிவுபடுத்தியாச்சு ஆஹா அந்நியசாதனேபிய மற்ற சாதனங்களை காட்டினும் ஹீ ஹீன நிச்சயம்னு அர்த்தம் ஹீனு இருக்குது அந்த ஸ்லோகத்தில் போதோன்யசாதனேபியோ ஹீ அந்த ஹீங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் ஏவா ஏவானாதேவ து கைவல்யம் வேதத்தில் ஒரு மந்திரம் அழுகிறது நானிய பயநாஜ வித்தியதே அந்நா பந்தா ந வித்தியே உண்மையை உணர்வதற்கு இதைத் தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு வேதன் சொல்லுகிறது வேதாக மேதம் புருஷம் மகாந்தம் ஆக நான் அந்த பரமபுருஷனை அறிவேன் மெய்ப்பொருளை அறிவேன் அர்த்தம் ஆக ஏவ அந்நியதனைபியோதாய மோட்சசாதனம் சாஷாத் சாதனம் டைரெக்டாக மோட்சத்தை சொல்லி கொடுக்குறது அதுதான் நேரடியாக அதை தவிர வேறு எந்த சாதனமும் இல்லை சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் வாழ்க்கையில் நாம் படுற கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால் எல்லா மதவாதிகளும் ஒரே குரலில் சொல்கிற ஒரு கருத்து என்ன தெரியுமா எல்லா மதவாதிகள்னால் இந்திய பாரத தேசத்தினுடைய மதவாதிகள் அவங்களெலாம் அப்படி சொல்கிற மாதிரி தெரியல அதாவது மதவாதிகள் என்ன சொல்லுகிறார்கள்னா எல்லாரும் ஒரு குரலில் சொல்கிற ஒரு கருத்து அஜானந்தந்தான் துக்கத்துக்கு காரணம் அஜானந்தந்தான் துக்கத்துக்கு காரணம்ங்கிறத எல்லாரும் ஒரே குரலில் சொல்கிறாங்க யாருக்கும் அதில் அபிப்பிராயபேதம் கிடையாது ஆனால் அந்த அஜானம் எதை தான் கஷ்டம் அஜானந்தான் மோ அஜானந்தான் நாம் படுற கஷ்டத்துக்கெல்லாம் காரணம்னு எல்லோரும் சொல்லுகிறார்கள் அஜ்ஞானந்தான் படுற கஷ்டத்துக்கு காரணம்னால் எதிர்ச்சொல் என்ன அஜானத்துக்கு அஜ்ஞானத்துக்கு எதிர்ச்சொல் ஞானம் தானே அப்போது பந்தத்துக்கு காரணம் என்ன கஷ்டத்தை மாற்றி போட்டேன் பந்தத்துக்கு காரணம் என்ன அஜானம் ஆமாம் பந்த நிவர்த்தி ஆறு சாதனம் என்னவாக இருக்க முடியும் ஞானந்தான் இருக்குது ஒரு சிம்பிள் லாஜிக் இது எல்லாரும் சேர்ந்து சொல்கிறது ஆனால் அவங்க அதை மாற்றி விடுறாங்க அஜானம்னா என்னதுன்னா ஆத்மா அஜானம் தன்னப்பத்தின் அஜானம் அப்படின்னா தன்னப்பத்தின் அஜானம் என்னதுன்னா தன் உயிரப்பத்தின் அறியாமை அப்புறம் கடவுளை பற்றிய அறியாமை வாழ்க்கையினுடைய இன்பத் துன்பங்களுக்கு காரணத்தை பற்றிய அறியாமை அப்படின்னா அந்த விஷயத்தை கொண்டு போயிடுறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் அறியாமல் தான் என்ன அறியாமல் தெரியுமா நான் முழுமையானவன் என்பதை அறியாமல் அறியாமை தான் காரணம் அகம் பூர்ணக தொம் பூர்ணக நானும் நிறைவானவன் நீயும் நிறைவானவன் எனக்கும் ஒரு குறையும் உண்மையில் கிடையாது உனக்கும் ஒரு குறையும் உண்மையில் கிடையாது இது சும்மா ஏதோ கல்பனை இல்லை எனக்கும் ஒரு குறையும் உண்மையில் கிடையாதுங்கிறதான் உண்மை எனக்கு குறை இருக்குங்கிறதான் கல்பனை உனக்கும் ஒரு குறையும் கிடையாதுங்கிறதான் உண்மை உங்கள்கிட்ட ஏதோ குறை இருக்குதுன்னு நான் நினைச்சாலும் நீ நினச்சாலும் அது உன்னுடைய கல்பனை ஆகையினால புரியறது இல்லையா அப்போ மோட்சத்துக்கு சாதனம் என்னது சாட்சாத் சாதனம் என்னது ஞானந்தான் போதகா சாதனம் ஆத்ம போதாகனு போட்டுக்க போதாகனு போட்டிருக்காரு ஏக்க சாதனம் இப்போது ஒரு ஸ்லோ ஒரு சாதாரணமாக ஒன்று உண்டு இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போனோம்மான அவர் நோயை தீர்க்கறத்துக்கு நமக்கு வைத்தியம் பண்ணுறார் ஒரு ஒருத்தருடைய பாடி கான்ஸ்டியூஷனாக ஒரு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறார் என்னுடைய உடம்பு ஒரு மாதிரி இருக்கலாம் டயாபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கலாம் பிபி இதாக இருக்கலாம் சில பேர் நார்மலாக இருப்பாங்க அவங்களுக்கு தலைவலி வந்து அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் நம்ம வந்தால் ஒரு காரணமாக இருக்கும் அதனால் மெடிசன் வந்து ஒரே மாதிரியாக கொடுப்பார் ஒரு ஒருத்தருக்கும் டாக்டர் அவங்க அவங்க உடம்புனுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் மருந்தை கொடுப்பார் அது மாத்திரமில்லை ஒரு நோயை தீர்க்கறத்துக்கு ஒரு மருந்தை கொடுத்துட்டால் அது எல்லோருக்கும் ஒரே மாதிரி மருந்து கிடையாது எல்லோருக்கும் வேறு வேறு விதமான மருந்து தான் அப்படியே மருந்து கொடுத்துட்டாலும் அந்த மருந்து சாப்பிட்டதுக்கு பிறகு திரும்பவும் வருமா வராதாங்கிறதுக்கு டாக்டர் கேரண்டி கொடுக்க முடியுமா பெரும்பாலும் கொடுக்க முடியாது இதை சாப்பிட்டே ஆனால் நிச்சயமாக இதுக்கப்புறம் உனக்கு வரவே வராது இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவோம் ஐக்காந்திக்கம் ஆத்தியந்திக்கம்னு சொல்லுவோம் ஐக்காந்திக்கம்னா எல்லாேருக்கும் ஒரே மெடிசன் அந்த மெடிசன் சாப்பிட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் நோய் திரும்பவும் வராது அப்படி வைத்தியத்தில் இல்லை உடம்புக்கு இல்லை ஆனால் இங்கே அப்படி இல்லை எல்லாருக்கும் ஒரே நோய் என்னதுன்னா பிறவி நோய் சம்சார ரோகம் இந்த சம்சார ரோகத்துக்கு எல்லாருக்கும் ஒரே மெடிசன் தான் ஆனால் அந்த மெடிசன் கொடுத்தாச்சுன்னா திரும்பவும் நோய் வராது ஆகையினால ஞானம் ஐக்காந்திக்க சாதனம் ஆத்தியந்திக்க சாதனம் ஐக்காந்திக்கம் இந்த ஐக்காந்திகம் ஆத்தியந்திக்கத்த எல்லாேருக்கும் ஒரே சாதனம்தான் எல்லாருக்கும் அது தான் சாதனம் அதுக்கப்புறம் திரும்பவும் சாதனம் தேவையில்லை இந்த சாதனத்தை பெற்ற பிறகு அவன் சாதனம் சாதகன் சாத்தியங்கிறத கடந்துடுறான் அவன் திரிபூட்டி ரகிதன் ஆகிடுறான் திரிபூட்டியெல்லாம் கல்பிதம்னு புரிஞ்சுக்க போகிறான் ரொம்ப ஹெவி தான் இது ஹெவியானாலும் உண்மை இது தான் என்ன பண்ணுறது நம்மளை நாமளே நெருப்பு வச்சு கொளுத்திக்கணும் அப்படி நெருப்பு வச்சு கொளுத்திக்கணும்னா என்ன அர்த்தம் கொளுத்திக்காமல் கொளுத்திக்கணும் இங்கே வந்து மண்ணெண்ணையோ பெட்ரோலையோ ஊற்றி கொளுத்துல ஆனால் கொழுத்திட்றோம் இந்த ஆத்மபோதங்கிற ஆத்மபோதங்கிற சாஸ்திரத்தை வச்சு என்ன பண்ணுறோம்னா நம்முடைய இண்டிவிஜுவாலிட்டியை நெருப்பு வச்சு கொளுத்துறது அது நல்ல பிரமாணம் தூக்கம் இதை என்ன வேணும் சொல்லப்போனால் இந்த மாதிரி கிளாஸை எடுத்தால் ஒரே ஸ்லோகத்தில் உட்காந்தால் தூக்கம் வராமல் என்ன பண்ணும் சொல்கிறவர் தூங்காமல் சொல்கிறது பெரிய விஷயம் இப்படி இருக்குது பாருங்க அன்னிய சாதனைபியாக போதகாயேவ சாதனம் சாட்சாத் சாதனம் ஏக்க சாதனம் ஒரே சாதனம் நேரடியான சாதனம் இதுதான் சாதனம் அப்படின்னு அழுத்தமாக சொல்கிறது இந்த ஸ்லோகம் ஆகையினால மற்ற சாதனங்கள்லாம் வேண்டாம் இல்லை மற்ற சாதனங்களெல்லாம் விசாரம் வரைக்கும் அதுக்கப்புறம் விசாரம் ஞானத்தை கொடுக்கறது அதனால் மற்ற சாதனங்களை என்ன சொல்லுவோம்னா பரம்பரா சாதனம் சாட்சாத் சாதனம் இல்லை கர்மம் உபாசனை இதெல்லாம் பரம்பரா சாதனம் சாட்சாத் சாதனம் அல்ல நேரடியான சாதனம் அதுதான் கர்மா பண்ணி நான் மாத்திரம் மோட்சம் கிடைக்கவே கிடைக்காது நான் பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு நிறைவானனுங்கிற அறிவு எப்படி வரும் இதாக லாஜிக்கு வேண்டாமா நீ பூஜை பண்ணிண்டே இரு நீ நிறைவானவன் எல்லாரும் நிறைவானவர்கள்ங்கிற அறிவு தானாகவே வரும்னா அப்படிலாம் அறிவு தானாகவே வந்ததாக நம்முடைய அனுபவத்தில் இல்லவே இப்போ வந்து எனக்கு ஃப்ளைட்டுக்கு போகணும்னாலோ இல்லை ரயிலில் போகணும்னாலோ ரயில்வே டைம் டேபிள் எடுத்து படிக்கணும் இல்லை இல்லை நான் தட்சிணாமூர்த்திகிட்ட போய் தியானம் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன் இன்னும் தட்சிணாமூர்த்தி என்ன சொல்வார் மரியாதையாக படிக்கிறியா இல்லையா எடுத்து டைம் டேபிள் எடுத்து உழுப்படியாக படிடா என்கிட்ட வந்து இதுக்கெலாம் வரேன் கேப்பாரா மாட்டாரா நான் தானே டைம் டேபிளே போட்டிருக்கேன் டைம் டேபிள் நான் தானே அவனை டைம் டேபிள் போட வச்சுருக்கேன் ப்ரோக்ராம்லாம் போட்டு நடத்திட்டுருக்கேன் அதை படித்தா என்ன குறைஞ்சா போயிடுவேன் உன் யூகோத்துக்கு போடு அப்படின்னு சொல்லுவார் நான் இப்போ ஒரு இது படித்தேன் ரொம்ப அழகான செயிங் நமக்கு தலை முடியவோ நகமோ நகம் வளர்ந்துன்னு வச்சுக்கோங்களேன் டிஸ்டர்பாக இருக்குன்னா என்ன பண்ணுறோம் நகத்தில் தேவையில்லாத ஏதாவது எதை வெட்டினா நம்ம கைக்கு ஆபத்து இல்லையோ ஃபிங்கரையாக வெட்டுறோம் விரலை வெட்டுறதில்லை நகத்தை மாத்திரம்தான் வெட்டுறோம் இல்லையா அது மாதிரி வாழ்க்கையில் நமக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ரிலேஷன்ஷிப்பை வெட்டிவிடாதே ஈகோவை வெட்டுன்னா அப்படி தானே வர்றது நமக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ரிலேஷன்ஷிப்பே வெட்டுறதுக்கு பார்க்குறோம் டைவர்ஸ் உடனே முந்தானத்துக்கு தான் கல்யாணம் ஆச்சுன்னா இதுக்கே இப்போ பிளான் பண்ண ஆரம்பிச்சுட்டான் ஃபார்ம் வாங்க ஆரம்பிச்சுட்டான் எப்படி இருக்குது பாருங்கள் புரிஞ்சு வாழணும் ஆக இந்த சாதனங்கள் எல்லாம் மற்ற சாதனங்கள்லாம் சாட்சா சாதனம் இல்லை பரம்பரா சாதனம் அது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஆசிரமத்தில் என்னெல்லாம் இருக்குது இப்போ பாருங்கோ நான் இந்த ஆசிரமத்தை தொடர்ந்துறபோது இங்கே கிளாஸ் தான் ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு கோயிலெலாம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்ம கதையை கொஞ்சம் சொல்லுவோமா அகங்காரம் வளர்ந்த கதை எல்லா கதையும் சொல்லுவோம் வளர்ந்துன்னு இருக்கிற கதை எல்லா கதையும் நிறைய கதை இருக்குது அப்போ இந்த இடம் வாங்கின புதுசில் நாங்கள் வந்து ஆசிரமத்துக்குள்ளே அங்கே ஒரு சின்ன ப்ரேயர் ஹால் இருந்தது அங்கே எல்லாம் எல்லாம் பண்ணுவோம் வெறுப்புனா சுவாமி படம் இருக்கும் புஷ்பம் போடுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலெல்லாம் அங்கேருந்து ஆரம்பித்து தொண்ணூத்தஞ்சுலேருந்து ரெண்டாயிரமாவது வருஷம் வரைக்கும் அங்கே அந்த ப்ரேயர் ஹால் தான் அங்கே ஒரு விநாயகர் படம் இருக்கும் சுப்பிரமணிய சுவாமி படம் இருக்கும் தட்சிணாமூர்த்தி படம் இருக்கும் அந்த படத்துக்கு மூணு நேரம் அங்கே உட்காந்து மூணு நேரம் பிரார்த்தனை பண்ணுவோம் காலம்புரம் மத்தியானம் சாயங்காலம் அப்புறம் ரெண்டாயிரமாவது வருஷத்தில் இங்கே ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணினோம் பிரம்மச்சாரிகளுக்காக அதுக்காக தான் இந்த இடமே கட்டினோம் இந்த இடம் கட்டி இங்கே பின்னால் இன்னும் கூட அந்த பீடம் இருக்குது தட்சிணாமூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணி அந்த தட்சிணாமூர்த்தி அந்த உற்சவமூர்த்தி இருக்காரு அவரை பிரதிஷ்டை பண்ணி விநாயகர் முருகனை வச்சு இங்கே தான் பிரேயர்ஹால் இருந்து நாங்கள் பூஜை பண்ணோம் ஐயரே போடலை பூஜைக்கும் யாரையும் போடலை நானே ஆறு மாதம் பூஜை பண்ணியிருக்கேன் எல்லாம் பூஜை பண்ணுறது இங்கேயே எல்லாம் பண்ணிட்டுருந்தோம் எதுக்காக இருந்த கோயிலெலாம் வந்தது பூஜையெல்லாம் வந்ததுன்னு கேட்டால் இது புரியணும்னா புண்ணியம் வேணும் சித்தசுத்தி வேணும் அது இப்போ இதை டாமினேட் பண்ணிவிடுமோ பயமாக இருக்கு இப்போ நம்ம பர்பஸ் ஆசிரமமாக இருந்த ட்ரஸ்ட்டுக்கு பேரே வேதாந்த சாஸ்திர பிரச்சார ட்ரஸ்ட் கூட்டம் ஜாஸ்தி எதுக்கு வருது இங்கே யாராவது அங்கே போய் நான் வேணா இருந்துச்சுன்னா இருக்க வரவே மாட்டாங்க அந்த சாமியார் வராது நேரமாக சொல்லி கோயிலுக்கு வந்துட்டு போகிறோம் போ அதில் எப்போ எப்போ வரமாட்டாருங்கிறது முதல்ல தகவல் கொடுங்க அப்புறம் நாங்கள் வரோம்பாங்க ஏன்னு கேட்டால் நம்ம ஆரம்பித்ததே வந்து அது மனசு தூய்மைக்காக இந்த சாதன சதுஷ்டைய சம்பத்தி இருக்கே இது அங்கே பா போ எழுதி போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த பிரார்த்தனை கூடம் மான இங்கு வேதாந்தம் பயிலும் மாணவர்களின் பண்பாட்டு வளர்ச்சிக்காகவும் பொதுமக்கள் பக்தர்கள் நன்மைக்காகவும் நாங்கள் ஒரு பெரிய வார்த்தையை எழுதி போட்டிருக்கோம் எத்தனை பேர் பார்க்குறாங்களோ தெரியாது அதுக்காகத்தான் அது எழுதி போட்டிருக்கு எனக்கு மாத்திரம்தான் ஞாபகம் இருக்குது எத்தனை பேர் இருக்குது ஞாபகம் இருக்குதுன்னு தெரியாது அந்த பண்பாட்டு வளர்ச்சிக்காகவும் அவங்களுக்கு பக்குவம் வேணும் அதுக்கு தான் இதெல்லாம் வச்சுருக்கோமே தவிர நம்முடைய மெயின் இது என்னது இது அடுத்த லைனில் வருது பாருங்க எதுக்குன்னா நமக்கு பசி இருக்குது பசி போகணும்னா என்ன வேணும் எல்லோரும் போய் மேய்ஞ்சிட்டு வாங்க சொல்கிறது எல்லோரும் போய் அந்த பக்கம் புல் இருக்குது அருகம்புல்லை கொஞ்சம் மேய்ஞ்சிட்டு வாங்கோ இந்த பக்கம் இந்த இதெல்லாம் இருக்குது வில்லத்தை கொஞ்சம் மேய்ங்கும் அப்படின்னா சொல்ல முடியும் தெரியும் கிச்சனை போட்டு விழுந்து எப்போ பார்த்தாலும் டீ ஆகும் காஃபி ஆகும் அங்கே வந்து நேரம் அந்த நேரமும் அந்த நேரம் அல்லாத நேரமும் எல்லா நேரமும் அங்கே வந்து கொடுத்துட்டே இருக்குது அங்கே வந்து கேஸ் சிலிண்டர்லாம் வேணும் ஏகப்பட்டது வேணும் பசி நீங்கணும்னா உணவு வேணும் உணவு வேணும்னா நெருப்பு வேணும் சாமானெலாம் வேணும் எல்லாம் வேணும் பசியை நீக்கிறது எது உணவு உணவை உண்டாக்குறது எது எல்லாம் காய்கறியெல்லாம் நெருக்கி வச்சாலும் எல்லாம் வச்சுருந்தாலும் நெருப்பு வேணும் அதுதான் சொல்கிறத பாருங்கள் ரெண்டாவது நிலையில் பாக்கசிய வன்னிவத்து அது முதல்ல முதல்ல என்ன பண்ணணும் ஞானம் வினா மோக்ஷாக ந சித்ததி ரெண்டாவது லைனில் அழுத்தமாக ஞானம் இல்லாமல் மோட்சம் சித்திக்காது முக்தி என்பது கிடையாது அறிவை பெறாமல் முக்தியை அடைய முடியாது எப்படின்னா பாகசிய வன்னிவத்து இதுதான் ஆத்மபோதத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி ஆத்மபோதத்தினுடைய விசேஷமே எக்ஸாம்பிள் ஆகையனால பாகசிய வன்னிவது வன்னால் நெருப்பு பாகசியன்னா சமையல் சமையலுக்கு நெருப்பை போல சமையலுக்கு நெருப்பை போல ஞானமில்லாமல் முக்தியை பெற முடியாது சமையல் இஸ் உணவு உணவு இஸ் மோக்ஷா அப்புறம் வன்னி இஸ் ஈக்குவல் டு ஞானம் வன்னால் நெருப்பு வன்னி மரம்னே ஒரு மரம் இருக்குது அந்த மரமே நெருப்பு நெருப்பு மரம் அதனால் நிறைய வேதங்கள் அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கு அதாவது புத்திரனை விரும்புகிறவன் ஒரு இது தகவல் பாருங்கள் நம்ம படிக்கிறது வேதாந்தம் நான் இப்போ சொல்கிறது கர்மகாண்டம் புத்திரனை விரும்புகிறவன் ஒரு யாகம் அண்ணன் சொன்ன புத்திரகாமேஷ்டி யாகம் இருக்கு அந்த யாகத்துக்கு நெருப்பு எங்கேருந்து கொண்டு வர்றதுன்னா நெருப்பு எப்படி இருக்கணுமா ஒரு வன்னி மரம் இருக்கணுமா அந்த வன்னி மரத்தில் ஒரு பொந்து இருக்கணுமா அந்த பொந்தில் காக்கா கொண்டு வந்து அரச மரத்து விதையை போட்டிருக்கணுமா அதில் அரச மரம் முளைச்சிருக்கணுமா அந்த அரச மரத்தினுடைய கட்டையை உரையாகணுமா அரணி கட்டை பண்ணணுமா அதில் வர்ற நெருப்பை எடுத்து ஹோமம் பண்ணினாத்தான் புத்திரகாமேஷ்டியாகத்துக்கு நெருப்பு சமீ கர்பாத் அக்னி மந்ததி ஏஷாவா அக்னேர் யக்னியா தனூ அதித்தி புத்திர காமா வேத மந்திரம் அப்படின்னு எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா வன்னி சொன்னதுனால சும்மா ஒரு தகவலுக்காக உங்களுக்கு சொன்னேன் இப்படி எல்லாம் இருக்கு சமின்னா வன்னி மரத்துக்கு இன்னொரு பேர் ஷமி அப்படின்னு நமக்கு அதெல்லாம் இப்போ தகவல் இல்லை இதை ஏதோ இடையில சொன்ன விஷயம் இது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்ட் என்னென்னா மோக்ஷ எப்படி சமையலுக்கு நெருப்பு ரொம்ப முக்கியமோ நாங்கள் சமைக்காத உணவு இப்போல்லாம் வந்திருக்கு என்னெல்லாமோ பண்ணுறாங்க நாங்கள் வந்து நெருப்போட சம்பந்தமே இல்லாமல் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வருது இயற்கை உணவெல்லாம் சாப்பிட்றாங்க ஆனால் இது வந்து திடீர்னு ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நாக்கு வடையும் ப பாயசமும் என்ன பண்ணுறது அது என்ன தான் ஆரம்பித்தாலும் அது வயசான பிறகு என்ன ஆரம்பித்தே என்ன பண்ணுறது அது சின்ன வயசுலேருந்தே குழந்தையாக இருக்கிற போதே அப்படி சாப்பிட்டு பழகிட்டால் நெருப்பில்லாத சமையல் அதாவது நெருப்பில்லாத சமையலாம் அப்படி ஒரு குரூப்பு வேலை செய்யிட்டு இருக்காங்க பண்ணிட்டுருக்காங்க ஆனால் நம்ம இங்கே உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் எப்படி சமையலுக்கு நெருப்பு அவசியமோ அப்படி மோட்சத்துக்கு ஞானம் அவசியம்ங்கிறது கருத்து ஆச்சாரியர் முதல் ஸ்லோகத்தில் ஆத்ம ஞானத்தை அல்லது ஆத்மபோதத்தை பயனோடு நாம் அடைய வேண்டுமானால் அதற்குரிய தகுதிகளை உபதேசம் செய்தார் அதை நாம் விரிவாக பார்த்துருக்கிறோம் ஆத்மபோத யோக்கியதா அப்படி சொல்லணும் ஆத்மபோத யோக்கியதா ஆத்மபோதத்தை அடைவதற்கான தகுதி முதல் ஸ்லோகத்தில் உபதேசிக்கப்பட்டது ஆத்மபோதங்கிறது ஆத்ம ஜானங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை தான் இன்னொரு சொல் தான் அது ஆத்மபோதகாங்கிறதும் ஆத்மஜானங்கிறதும் ஒன்று தான் ஆத்மஜானம் அவசியம் ஆங்கிலத்தில் செல்ஃப் நாலெட்ஜின்னு சொல்லுகிறார்கள் தமிழில் சொல்லணும்னா தன்னறிவு தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே நீ தந்திரம் ஒன்று சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே வள்ளலார் தன்னை அறிய தனக்குறு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே திருமந்திரம் ஆக தன்னை அறியணும் அப்படிங்கிறது நம்முடைய சாஸ்திரங்களில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் முதல்ல நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தைக்கே இந்த ஆத்ம அவசியம் ஆத்ம ரெண்டு விதமாக பிரிப்போம் அது அப்புறம் முதல்ல நான் யாருங்கிற அறிவு நம்ம இப்போ நம்ம ஆன்மீக கல்வியில் முதல் பாடம் அது ஆனால் அந்த பாடம் இப்போ எங்கேயுமே பள்ளிக்கூடமே பள்ளிக்கூடத்தில் அது கிடையவே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் ஆன்மீக நிறுவனங்கள்லேயே அதில் பிரச்சனை இருக்குது அதை நான் விரிவாக சொன்னால் நிறைய சிக்கல் ஆரம்பிக்கும் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை ஆக ஆத்மானம் அவசியம் கைவல்லிய நவனியத்தில் பார்க்குறோம் ஆசிரியர் சொல்கிறார் உன்னை நீ அறிவாயாகில் உனக்கொரு கேடுமில்லை என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனே அப்படி தான் ஆரம்பிக்கிறது ஆக இந்த ஆத்ம ஜானங்கிறதத்தான் நம்ம ஆத்ம போதம்ங்கிறோம் போதம்னாலும் ஞானம்னாலும் ஒரே பொருள் தான் இன்னொரு வேர்டு சிமிலர் வேர்டு தான் அது தமிழில் சொன்னால் ஒரு பொருள் கிழவின்னா வந்து இந்த லா பள்ளிக்கூடத்துக்கு போடுற லா பள்ளிக்கூடத்துக்கு எந்த இழா போடுறதுன்னு கேட்டிங்கன்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது நான் வல்லினம் மெல்லினம் இடையினம் வேணால் அதனால நிறைய பேருக்கு இதாக ஆக இந்த ஒரு பொருட்கிழவின்னா ஒரு பொருட்கொல் ஒரே பொருளை தருகிற பல சொற்கள் அதில் போதகான்னால் அதை லிங்க போதகாங்கிறது புல்லிங்க சப்தம் ஞானம்ங்கிறது நபும்சுகலிங்க சப்தம் சம்ஸ்கிருத பாஷையில் சொற்களுக்கு பால் வயிற்ற்றுமை உண்டு சொற்க சொற்களில் வந்து இது ஆண் பால் சொற்கள் இது பெண்பால் சொற்கள்னு பிரிப்போம் அறிவுங்கிறதே போதகான ஆண்பால் சொல் அறிவுங்கிறத ஞானம்னு சொன்னோம்னா அது வந்து என்னது ஒன்றன்பால் சொற்க சொல் ஆகலாம் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் அது அதான் சம்ஸ்கிருத பாஷையில் சொற்களை சார்ந்தே பால் வேற்றுமைகள் அமைகின்றன பொருளை சார்ந்து பால் வேற்றுமை கிடையாது தமிழ் மொழியில் பொருளை சார்ந்து பால் வேற்றுமை உயர்தினை அகரிணைன்னெல்லாம் பிரிப்போம் ஆகையினால சம்ஸ்கிருத பாஷையில் அப்படி இல்லை போதகான்னு சொன்னால் புல்லிங்க சப்தம் ஞானம்னு சொன்னால் நபும்சகலிங்க சப்தம் வித்யான்னு சொன்னால் ஸ்திரீலிங்க சப்தம் வருவோம் மூணுக்கும் அர்த்தம் அறிவு தான் அஹா போதா வித்யா ஜியானம் ஆத்மவித்யா சொல்லலாம் ஆத்மவித்யா ஆத்ம ஜானம் ஆத்மபோதா இப்போ மூணு லிங்கத்திலேயே சப்தம் வந்துவிடுத்து நமக்கு அதில் தாற்பயம் இல்லை இருந்தாலும் ஆத்மபோதத்துக்கான தகுதி முதல் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது ஆத்மபோதம் மிகவும் அவசியம் என்பது ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொல்லப்படுகிறது இதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது நான் அப்பப்போ சொல்கிறேன் நான் இப்போ ரெண்டாவது ஸ்லோகத்தில் என்ன பார்த்துருக்கோம் ஞானந்தான் மோஷத்துக்கு சாதனம் மோக்ஷத்துக்கு சாதனம் மோக்ஷம்னால் என்னென்னு கேட்க விடாது இனிமேல் அதை பற்றியே நிறைய விளக்கம் சொல்லியிருக்கேன் மோக்ஷரூபம் சொல்லியிருக்கேன் மோட்ச சாதனம் சொல்லியிருக்கேன் ஆ மோக்ஷாதனம் அந்ந சாதனைபிய போதாக சாட்சாத் சாதனம் கர்மா உபாசனை ஞானம் இந்த மூன்று சாதனங்களுள் கர்மம் உபாசனையெல்லாம் பரம்பரா சாதனம் மோட்சத்துக்கு சாட்சாத் சாதனம் இல்லை கர்மம் நேரடியாக முக்தியை கொடுக்காது கடவுளை தியானம் பண்ணுறதுனால நேரடியாக முக்தி கிடையாது அத்வைத வேதாந்த சித்தாந்தப்படி தன்னை பிரம்மமாக தெரிஞ்சின்றாத்தான் மோக்ஷம் தன்னை உயிர்னு தெரிஞ்சுட்டால் கூட மோக்ஷம் கிடையாது தன்னை உயிர்னு தெரிஞ்சுட்டு நான் உயிருக்கு உயிரான இறைவனுக்கு அடிமை நான் அவனை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்கிற மோட்ச சித்தாந்தம் துவைத சித்தாந்தம் அத்வைத்த சித்தாந்தத்தில் அப்படி சொல்ல மாட்டோம் துவைத்த சித்தாந்தத்தில் எப்படி துவைத்தம்னா கிட்டத்தட்ட விசிஷ்டா துவைதம் எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒன்றா தான் போடுறேன் ஏன்னு கேட்டால் கடவுளும் ஜீவனும் வேறேன்னு சொல்கிற மதம் துவைத்த மதம் அதுக்குள்ள நிறைய உட்பிரிவுகள்லாம் இருக்குது கடவுள் டோட்டலாகவே பிரிஞ்சிருக்காரா இல்லை பிரிஞ்சும் பிரியாமல் இருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் விசாரணம் நிறைய இருக்குது ஆ உயிர் வேறே உயிருக்கு உயிரான இறைவன் வேறேங்கிறது துவைத்த ஒரு பிரிவு உயிருக்கு உயிரான இறைவனும் உயிரும் வேறு வேறு அல்ல இணைப்பிரியாமல் இணைந்திருக்கிறவர்கள் ஆனால் உயிர் வேறு உயிருக்கு உயிரான இறைவன் வேறுங்கிறது விசிஷ்டா உயிர் உயிரும் உயிருக்கு உயிரான இறைவனும் பிரியாது உதாரணம் சொன்னால் புரியும் அலைகள் வேறு கடல் வேறு என்பது துவைத்த மதம் கடலுக்கு அந்நியமாக அலைகள் இல்லை ஆனால் கடல் அலை இல்லை அலைகள் கடல் இல்லை இறைவனுக்கு அந்நியமாக உயிர்கள் இல்லை ஆனால் உயிர்கள் இறைவன் இல்லை இறைவன் உயிர்கள் இல்லை எப்படி இருக்குது பாருமா இது துவைத்த மதம் டோட்டலாகவே இப்போ நீங்களும் நானும் தனித்தனியாக எல்லாரும் நம்ம எல்லாரும் வேறு வேறையாக இருக்கிற மாதிரி சர்வசக்திமான கடவுள் வேறே நான் வேறே அப்படிங்கிறது துவைத்தத்தில் ஒரு விதமான துவைத்தம் இன்னொரு விதமான துவைத்தம் என்னதுன்னா அவர் சேர்ந்தே இருக்கார் ஆனால் சேர்ந்தே இருக்கிறதுனால அவரும் நாமளும் ஒன்று கிடையாது அப்படிங்கிறது இன்னொரு மதம் அடுத்த மதம் அத்வைத்த மதம் பா கடல் என்றும் அலைகள் என்றும் அழைக்கப்படுகிறது அது மாதிரி பிரம்மந்தான் ஈஸ்வரனாகவும் கடவுளாகும் உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும் உயிர்களாகவும் காட்சி அளிக்கிறது என்கிறது அத்வைத சித்தாந்தம் புரிகிறது எக்ஸாம்பிள் கிளியராக புரிஞ்சால் விஷயம் புரியணும் ஆனால் நீண்ட நாள் அபியாசம் பண்ணிகிட்டே இருக்கணும் இதையே சிந்தனை பண்ணணும் தச்சிந்தனம் தற்கதனம் அன்யோன்யம் தத் பிரபோதனம் ஏதேக பரத்வஞ்ச பிரம்மாபியாசம் விதுர் புதா என்று பிரம் பஞ்சதசிங்கிற வித்யாரண்ய சுவாமிகள் சொல்கிறார் அதையே சிந்திக்கணும் அதையே பேசணும் ஒருத்தருக்கொருத்தர் அதையே பரிமாறிக்கணும் இதுக்கு பேர் தான் பிரம்மாபியாசம்னு பேர் பிரம்மத்தை பற்றி தச்சிந்தனம் தத்துனா எதையோ இல்லை கட்டிடத்தை பற்றி சிந்திக்கிறது இல்லை தத் சிந்தனம்னா அதையே சிந்திக்கணும் அதையினால் எதையே பிரம்மத்தையே சிந்தனை பண்ணணும் தற்கதனம் பிரம்மத்தை பேசணும் அன்யோன்யம் தத் பிரபோதனம் ஒருத்தருக்கொருத்தர் ஷேர் பண்ணிக்கிறதா இருந்தால் அந்த பிரம்ம தத்துவத்தை தான் ஷேர் பண்ணிக்கணும் ஏதது ஏக பரத்வ இந்த விஷயத்தில் ஒரே விடாமல் வேற எதுலேயும் நோ டைவர்ஷன் எதுலேயுமே மனசை செலுத்த விடாமல் இதையே பண்ணின் இருந்தால் அதுக்கு பேர் தான் பிரம்மாபியாசம்னு பேருன்னு சொல்லி வித்யாரண்ய சுவாமிகள் அழகாக சொல்லி வச்சுருக்கார் பகவத்கீதையிலையும் இருக்குது ஆனால் அது பக்தி மாதிரி தெரியும் அது மச்சித்தா மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதயந்தச்ம் நித்யம் துஷந்திச்ச ரமந்திச்ச மச்சித்தாக என்ன என்னை சித்தத்தில் என்னையே நினைக்கிறார்கள் எப்பொழுதும் என்னையே நினைக்கிறார்கள் வாழ்க்கையே எனக்கே கொடுத்து விட்டார்கள் மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் ஒருத்தருக்கொத்தர் கடவுளுடைய பெருமையு பேசுகிறார்கள் கதையந்தஷ்ச்ச மாம் நித்யம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச எப்போ என்னை பற்றியே பேசுகிறார்கள் மற்றவர்களிடம் சொல்லி மகிழ்கிறார்கள் யாரும் இல்லை என்றால் தாங்கள் தியானம் செய்து மகிழ்கிறார்கள் துஷ்யந்தி ரமந்தி ஆனால் இங்கே என்ன விஷயம்னா இது நிறைய இங்கே என்னன்னா இந்த ஆத்மபோதத்தில் நான் முதல்லையே சொன்னேன் நான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறதா மோக்ம் நான் நான் மாத்திரமில்லை எல்லாரும் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்கக் களியாட்டம் காக்கை குருவி எங்கள் ஜாதி அந்த பாட்டை மறக்கக்கூடாது எல்லாம் நான் மாத்திரம் பிரம்மன் சர்வம் பிரம்மமயம் திரஷ்டா பிரம்ம திருஷ்யம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னவு பிரம்மணாஹுதம் புருஷ ஏவேதகும் சர்வம் இதம் சர்வம் புருஷா ஏவ அந்த ஜானத்துக்கு பேர் தான் அந்த ஜானத்தினால்தான் மோட்சங்கிறது அத்வைத சித்தாந்தத்தினுடைய மோக் சாதனம் இதை நாம் திரும்ப திரும்ப சொல்லியாச்சு புதுசு புதுசாக நிறைய பேர் வர்றதுனால அதை எங்கேயா கம்யூனிகேஷன் கேப் விழுந்துருமோ என்னத்தையோ சொல்கிறார் நினச்சிவிட்டா என்ன பண்ணுறது க்ளாஸில் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது என்னென்னா டீச்சர் மாத்திரம் தொடர்ந்து பாடத்தை நடத்தின்னு இருக்கார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மாறிண்டே இருக்கான்னு வச்சும் போலேன் டீச்சரோட கெதி என்னாகுது என்னாகும் எப்படியோ சமாளிக்கணும் அதைத்தான் பண்ணிகிட்டுருக்கேன் அந்நிய சாதனைபியா மற்ற சாதனங்களை காட்டிலும் கர்மா உபாசனா யோகம் என்னெல்லாமோ சாதனங்கள் முக்கியமாக மூணு சாதனம் கர்மா உபாசனா இந்த ரெ சாதனங்களை காட்டிலும் ஞானந்தான் மோக்ஷத்துக்கு சாட்சாத் சாதனம் ஒரே சாதனம் மோக்ஷத்துக்கு வேறு சாதனம் கிடையாது இல்லை அது வந்து அவங்கவங்க மெச்சூரிட்டிக்கு தகுந்த மாதிரி முக்தின் தான் எப்படி பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி முக்தி சரி பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி ஜாப்புன்னா ஜாப் அப்படி தானே பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி முக்தின்னு சொன்னால் நீ எப்படி இருந்தாலும் சரி நீ வந்து உனக்கு ப்ரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சமாச்சாரமாக இது யாராக இருந்தாலும் சரி இந்த நாட்டில் பதினெட்டு வயது ஆகிடுத்துனா போகிறோம் அது ப்ரைம் மினிஸ்டர் ஆகிட முடியுமா உடனே முடியுமா அதுக்கெல்லாம் வந்து என்னெல்லாமோ பண்ணணும் என்னெல்லாமோ பண்ணணும் ரெண்டாவது நான் சொல்கிற போதே அர்த்தம் மாறிடுது பாருங்க பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி மோட்சங்கிறது கிடையாது பக்குவ பட்டு அந்த ஒரு பக்குவம் இருக்குது அவங்களுக்குத்தான் மோக்ஷம் இப்போ ஐஐடி வந்து எல்லோரும் கிடைச்சிடுமா ஐஐடி படிக்கிறதுக்கு அதுக்குன்னு சில குவாலிஃபிகேஷன் இருக்குது அவன் தான் கிடைக்க முடியும் அது மாதிரி இங்கேயும் ஞாபகம் வச்சுக்கணும் மோக்ஷத்துக்கு ஒரே சாதனம் ஞானந்தான் ஞானம் ஒன்று சாதனம் சாட்சாத் சாதனம் ஏக்க சாதனங்கிற வார்த்தையை மறக்கவே மறக்காதீங்க ஞானந்தான் மோட்சத்துக்கு சாதனம் அப்புறம் அடுத்த லைனில் பாருங்கள் கீழே மோக்ஷா ந சித்ததி எம்பசைஸ் பண்ணுறார் ஞானம் இல்லாமல் மோக்ஷம் கிடையாது மோக்ஷம்னா என்ன அர்த்தம்னு சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு கோணத்தில் விளக்கி சொல்லியிருக்கேன் நான்கிறது இல்லாமல் போகிறது தான் மோக்ஷம் இந்த நான் உண்மை அல்ல சென்ற வகுப்பில் சொன்னேன்னு நினைக்கிறேன் போலி நான் பஞ்சதசி கிளாஸில் சொன்னேன்னா தெரியல போலி நான் உண்மை நான் உண்மையான நான் எங்கும் நீக்கம் எல்லாமாக இருக்கின்ற நான் போலி நான் மற்றவர்களிலிருந்து வரையறுக்கப்பட்ட நான் மற்றவர்களிலிருந்து வரையறுக்கப்பட்ட நான் பொருள்களிலிருந்து வரையறுக்கப்பட்ட நான் என்னது பந்த அகம் பத்த அகம் எல்லா நானும் எல்லா நான் தான் நான் எப்படி இருக்கு வருவோம் எல்லா நானும் நான் தான் எங்கிட்ட ஏகப்பட்ட நான் கற்பிக்கப்பட்டிருக்கு நீங்களும் நான் நான் ஒரு ஒருத்தரும் சொல்லியிருந்துருக்கீங்க நானும் நான் சொல்லியிருந்துருக்கேன் எத்தனையோ கோடிக்கணக்கான வேற்றுமை நான்கள் ஒற்றுமை நானில் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன இது என்ன இலக்கணமோ மோக்ஷா மோக்ஷங்கிற வார்த்தை இந்த ஞானம் வரணும் இது எதனால் வரும் எல்லாரும் நான் தாங்கிற ஞானம் எப்படி வரும் அது தானா திடீர்னு முளைக்குமா என்ன அந்த ஞானம் எப்படி முளைக்கும் ஒரு நாளும் முளைக்காது பஞ்சதிசையில் படித்தோம் விசாரணாத் விசாரணையினால தான் வேதாந்த சாஸ்திர விசாரணை பண்ணினாத்தான் ஞானம் வரும்னு படிச்சுருக்கோம் இப்போ படிச்சு பிடிச்சிருக்கோம் இப்போ ஞானம் இல்லாமல் மோக்ஷம் இல்லை ஞானம் வினா மோக்ஷா ந அதுக்கு உதாரணம் சொல்லிட்டார் பாகசிய வன்னிவத்து எக்ஸாம்பிள் பாகசியன்னா என்ன அர்த்தம் சமைப்பதற்கு சமையலுக்கு வன்னிவத்து வன்னால் நெருப்பு நெருப்பை போல சமையலுக்கு நெருப்பை போல நெருப்பு இல்லைன்னா சமைக்கிறது பக்குவப்படுத்துகிறதுன்றது நடக்காது நீங்கள் என்னெல்லாம் வச்சிருந்தாலும் அக்னி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சமைக்க முடியாது அது மாதிரி ஞானம் இல்லைன்னா மோக்ஷம் அடைய முடியாது இந்த ஞானம் வரணும் என்ன ஞானம் சர்வம் அகம் பார்ப்பவனும் பார்க்கப்படுகின்ற பொருளும் எல்லாம் ஒன்றே அப்படி அந்த ஒருவன் நானே நானேதான் நீ தான் நான் நீங்களெல்லாம் நான் நான் தான் நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும் சரியான ஆள்கிட்ட வந்து மாட்டின்ட்டோன்னு தோணும் ஏதோ ஒரு சரியான பைத்தியமாக இருப்பார் போல் இருக்கு ஒரு விசேஷமாக தெளிவாக பைத்தியமாக இருப்பார் ஒரு சந்தேக வருமா வராது ஆனால் இதுதான் முக்தனுடைய ஞானம் இந்த ஞானம் வந்த உடனே இதுக்கப்புறம் எங்கே முக்தி அடையிறதுக்கு ஆள் எடையவே கிடையாது ஆக வேறு எதுனாலையும் பூஜை பண்ணிகிட்டே இருந்தால் இந்த இப்படி வந்துடுமா இந்த ஞானம் வராது ஜபம் பண்ணிகிட்டே இருந்தால் வருமா அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குது ஜபம் பண்ணினால் அதுக்கு ஒரு பலன் இருக்குது பூஜை பண்ணினா அதுக்கு ஒரு பலன் இருக்குது ஆனால் அதுக்கு ஞானத்தை கொடுக்குற சக்தி டைரெக்டாக கிடையாது அது வந்து இப்படி உட்காந்து பொறுமையாக படிக்கிறதுக்கு பக்குவத்தை கொடுக்கும் உங்களுக்கு ஏகாகிரதையை கொடுக்கும் மன ஒருமுகப்பாட்டை கொடுக்கும் புரிஞ்சுக்கிறதுல ஒரு நுணுக்கமான சக்தியை கொடுக்கும் ஆனால் அது டைரெக்டாக ஞானத்தை கொடுக்காது த்ரூசாஸ்திரம் மூலமாகத்தான் குரு மூலமாகத்தான் ஞானம் கிடைக்குங்கிறது ஆதிசங்கர் அழுத்தம் திருத்தமாக நிறைய இடங்களில் சொல்கிறார் ஆச்சாரிய ஆகமாதேவ ஜாத்தும் சக்கியம் பிரம்ம கேனோபனிஷத்தில் ஆதிசங்கரருடைய வார்த்தை ஆச்சாரிய ஆகமாதேவாத்தும் சக்கியம் பிரம்ம சாஸ்திரம் அந்த சாஸ்திரத்தை ஒழுங்காக சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கிட்ட இருந்து தான் ஞானம் வருமே தவிர வேறு எதுனாலையும் ஞானம் வரவே வராது ஆகையினால் நீங்கள் எத்தனை புஸ்த நீங்கள் வேதாந்த புஸ்தகத்தை கூட தனியாக படித்தாலும் ஞானம் வராது இதே புஸ்தத்தை நீங்கள் படித்து பாருங்கண்ணே அது சொல்லி கொடுத்தாலே புரியலைங்கிறாங்க நிறைய பேர் அப்புறம் தானாக எப்படி வரும் இல்லை சுவாமி அதுக்கு ஒரு பவர் இருக்குன்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது சரி என்ன பண்ணுறது சங்கராச்சாரியர் சொல்கிறார் ஆசிரியர் சொல்லி கொடுத்தா சுலபமாக புரியுங்கிறார் நீயா படித்தா பன்னெண்டு வருஷம் மண்டே உடைச்சாலும் புரியாது அவர் ஒரு செகண்டில் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் ஏன்னா அந்த சம்பிரதாயத்துக்கு அவ்வளவு மகி சம்பிரதாயம்னால் என்ன தெரியுமா சம்பிரதாயம் தாயம்னால் கொடுக்கறதுன்னு அர்த்தம் பிராண்ணாக நன்றாகனு அர்த்தம் சானாக சம்னா சிஸ்டமேட்டிக்கலின்னு அர்த்தம் ஒழுங்காக முறையாக நல்லா தெளிவாக சிஷ்யனுக்கு தான் தான் தெரிஞ்சின்றதை சொல்லிக் கொடுக்குறவர்னு அர்த்தம் சம்பிரதாய வித் மெத்தடாலஜி எப்படி சொல்லிக் கொடுத்தா புரியும் அப்படிங்கிறத அது அது ஒரு டிவைன் பவரோடு தெய்வீக அனுகிரகத்தோடு சொல்லி கொடுப்பார் இது இவருக்கு தானே இவர் நமக்கு தானாக உதிக்கிறது இல்லை நான் ஒரு குருக்கிட்ட உட்கார்ந்து படித்ததுனால எனக்கு கிடச்சிது அந்த குரு எப்படின்னா அவர் அவருடைய குரு கடைசியில் எங்கே போய் முடியும் கடவுள்கிட்ட தான் முடியும் ஆதி குரு ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தி சதாசிவ சமாரம்பாம் ஸ்ரீதட்சிணாமூர்த்தி சுதேசிகேந்திரம் துவைபாயனம் சூத்திரகிருதம் முனீந்திரம் சொல்லிவிட்டுதானே பாடமே ஆரம்பிக்கிறோம் குருவந்தனம் இல்லாமல் பாடமே கிடையாது ஆக இந்த ஸ்லோகம் ரெண்டாவது ஸ்லோகம் ஞானந்தான் மோக்ஷத்துக்கு சாதனம் என்பதை உறுதி செய்தது முதல் ஸ்லோகம் என்னது ஆத்மபோத ஆத்மபோத யோக்கியதா போதசிய ஆவசியகதா போதசிய ஆவசியகதா என்ன அர்த்தம் போதத்தினுடைய அவசியம் போதத்தினுடைய அவசியம் சொல்லப்படுகிறது இதெல்லாம் பல இடங்களில் நமக்கு திரும்ப திரும்ப வரும் படிச்சுக்கலாம் இப்போ அடுத்த கேள்வி ஒரு கேள்வியை கேட்டுதான் அடுத்த ஸ்லோகமே படிக்கணும் என்ன சுவாமிஜி இப்படி சொல்லிருக்கீங்க இப்போ ரிச்சுவல் எல்லாம் இருக்கு இந்த பூஜைகள்லாம் பண்ணினா தானாக வந்துடாதா அப்படின்னு கேட்டால் வராதுங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் வருது பாருங்க